ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் பன்னிரெண்டாம் அத்தியாயம் இருபது முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் வரை பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில கிரேக்கர் இருந்தார்கள் அவர்கள் கலிலேயா நாட்டு பெற்சாயுதா ஊரானாகிய பிலிப்பின் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான் பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுமகன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததை மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அது நித்திய காலமாய் நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலையில் என்னை லட்சியம் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே முது மா முத நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி சத்தம் என்ாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்றார் நம்முடைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே யோவான் பன்னிரெண்டு இருபத்தி கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அப்படியே இருக்கும் செத்துவிட்டால் மிகுந்த பனை தரும் இட் டாய்ஸ் இட் ப்ரொடியூசஸ் மச்கைக்குரிய பாடங்களை பாடுகளின் வார நிகழ்வுகளிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம் பண்டிகைக்காய் எரிசலைமிலே கூடியிருந்தவர்களில் சில கிரேக்கர்கள் ஆராதனை செய்ய வந்திருந்தார்கள் இயேசுவைகுறித்து கேள்விப்பட்டிருந்த அவர்கள் அவரை பார்க்க விரும்பினர் இந்த தகவலை பிலிப்புவும் அந்திரேயாவும் இயேசுவிடம் அறிவித்தனர் இயேசு அளித்த பதில் மனுமகன் மகிமைப்படும் நேரம் வந்தது கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்துவிட்டால் மிகுந்த பலன் தரும் திரள்களை அசைத்து எதிரிகளை அமைதிப்படுத்தும் போதனையும் ஞானமும் கொண்ட இயேசுவை நேரடியாய் காண ஞானத்திற்கும் கல்வியறிவிற்கும் பெயர் பெற்ற அந்த கிரேக்கர்கள் விரும்பியிருப்பார்கள் அவர்கள் அவரை பார்த்து ரசிக்க விரும்பினர் அவரோ அவர்கள் தம்மை தொழுது கொள்ள வாஞ்சித்தார் அவர்களது விருப்பத்தை பிலிப்புவும் அந்திரையாவும் இயேசுவுக்கு அறிவித்தவுடன் அவர் கொடுத்த பதிலின் முதல் வாக்கியம் மனுமகன் மகிமைப்படும் வேலை வந்தது அவரது மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக மட்டுமே மகிமைப்படுதல் சாத்தியம் அதற்காகவே கோதுமை மணி சாக வேண்டும் அது நிலத்தில் செத்தால் தான் ஒரு புதிய செடி முளைத்து வரும் இந்த பின்னணியில் கவனித்தால் பவுல் குருந்தியருக்கு எழுதிய செய்தியை நமக்கு நன்றாக விளங்கும் அவர் சொன்னார் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலவிலறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் ஆராதிக்கும் நாம் மனு வெளிப்பட்ட முப்பத்தி வயது யூதனாக இயேசுவை நினைப்பதில்லை எனவேதான் இயேசுவின் படங்களெல்லாம் தேவையே இல்லை பவுல் இதை குறித்து சொன்னது நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் என்று உயிர்த்தெழுதலை குறிப்பிட்டவுடன் இயேசுறுப்பை குறித்து போதிக்க துவங்கினார் தனது ஜீவனை நேசிக்கிறவன் அதை போவான் என்று சொன்னார் நமது தகுதியின்மையையும் அவரது மகத்துவத்தையும் உணர்வதே உண்மையான தொள்கை நம்மில் ஒன்றும் இல்லை என்றும் அவரே பரிபூர்ணமுடையவர் என்பதையும் நினைவு கூறுவதே உண்மையான தொழுகை அது சுயத்திற்கு இல்லை என்றும் கடவுளுக்கு ஆம் என்றும் சொல்லுகிறது அதைத்தான் அடிபணிதல் சரண்டர் அல்லது அர்ப்பணித்தல் சப்மிஷன் என்கிறோம் கிரயம் எதுவாயினும் ஆண்டவரை பின்பற்றுவதே அவர் நம்மிடத்தில் விரும்பும் தொழுகை ஏ சு சொன்னார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றட்டும் ஆபரஹாமை பொறுத்தவரை தொழுகை என்பது தன் மகனை கடவுள் காட்டும் மலை மீது பலியாக்குவதாகும் அவன் தன்னோடு வந்த வேலைக்காரரை ஒரு இடத்தில் விட்டு விட்டு என்ன சொன்னான் நானும் என்னுடைய மகனும் சற்று அப்புறம் போய் தொழுது வருகிறோம் என்று சொன்னான் இதுவே சிலுவையில் அறையப்பட்டவருடன் ஐக்கியப்படுகிற புண்ணிய பிரசுத்த ஸ்தலமாகும் நாம் அங்கிருந்து வெறுமனே திரும்பி வரமாட்டோம் ஏகோ வா ஈரே என்று ஆரவாரமாய் குதூகலமாய் ஆப்ரஹாம் திரும்பினான் அதை குறித்து இயேசு பின்னால் சொன்னார் ஆபிரஹாம் என் நாளை காண வாஞ்சியாயிருந்தான் கண்டு கழிகூர்ந்தான் இரத்த சாட்சி ஜிம் எலியட் என்பவர் சருத்திரம் போற்றும் அழகான ஒரு வாசகத்தை எழுதி வைத்தார் இழக்கக்கூடாதொன்றுக்காய் வைத்திருக்க முடியாததை இழப்பவன் மூட மறுபடி சொல்கிறேன் இழக்க கூடாது ஒன்று காய் முடியாததை இழப்பவன் மூட நல்ல ஹீஸ் நோ ஃபூல் ஹூ லூசர்ஸ் வாட் ஹீ கேட் டு சேவ் வாட் ஹீ கேட் லூஸ் ஹீஸ் நோ ஃபூல் ஹூ லூசர்ஸ் வாட் ஹீ கேட் கீப் இ நாடு டு சேவ் வாட் ஹீ கே நாட் லூஸ் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அப்படியே இருக்கும் செத்துவிட்டால் அது மிகுந்த பலனை தரும் எங்கள் நல்ல ஆண்டுவரே பாடுகளின் வார நிகழ்வுகளிலிருந்து அருமையான முத்தான பாடங்களை தொழுகைக்காக நீர் எங்களுக்கு போதித்து வருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த நாளின் இந்த பகுதிக்காகமே துதிக்கிறோம் வெறுமனே உமது ஞானத்தையும் வெறுமனே உமது வல்லமையும் மட்டும் அல்ல ஆண்டுவரே ஒரு ராஜாவாக உம்மை கர்த்தாவே மறித்து உயிர் தழுந்த எங்களுடைய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாக வேண்டும் என்கிற சத்தியத்தை எங்கள் மனதிலே எப்பொழுதும் இருத்தி கொண்டு நாங்கள் உமக்கு பின்னால் வர எங்களுக்கு உதவி தாரோம் கர்த்தாவே உலகம் காட்டுகிற பகட்டுகளுக்கு நாங்கள் பலியாகிவிடாதபடிக்கு மறைந்து மறித்து உயிர்த்தெழுலின் வல்லமையையும் மகிமையையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி தாரோம் இந்த நாளின் இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் இவ்விதமாக வாழ்க்கையில் சரியான ஒரு மாதிரியை எங்களுக்கு நடைமுறையில் காட்டி சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுக்காக பிதாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் எங்களையும் அவரை போல மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்